வணக்கம் நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நேபாள நாட்டின் காத்மாண்டுவை இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் இணைக்க ரயில்வே கட்டுமான திட்டம் தொடங்கப்பட உள்ளது இரண்டு இந்தியாவின் மிகப்பெரிய மின்னனு விழாவான நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் கண்காட்சி இரண்டாயிரத்தி மும்பையில் நடைபெறுகிறது மூன்று குழந்தைகளுக்கான ஐந்து நாள் திரைப்பட ஒர்க் கேரளாவில் நடைபெற்றது நான்கு சர்வதேச தீயணைப்பு படையினர் தினம் ஆஸ்திரேலியா நாட்டு வீரர்களின் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது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 இனி இன்றைய கேள்விகள் இந்திய விமானப்படையின் துணை தளபதி யார் இரண்டு எந்த நாட்டு கிரிக்கெட் வீரர் முதல் பிரிட்டிஷ் அல்லாத ஏம் தலைவராக நியமிக்கப்பட்டார் மூன்று சந்திராயன் டூ செயற்கைக்கோள் எப்பொழுது விண்ணில் செலுத்தப்பட உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போ